தலைப்பு ஐம்பத்து ஒன்று சிவமாதல் பசுவென்பது முற்றும் மலமுள்ளது ஜீவன் என்பது மூன்று பங்கு மலமுள்ளது ஆன்மாவென்பது ஒரு பங்கு மலமுள்ளது சிவம் முற்றும் மலம் நீங்கியது ஆதலால் மலம் முற்றும் நீங்கி தயாவடிவமாவதே சிவமாதல்